அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை தெய்வம்னு சொன்னால் கடவுளை தொழாள் தொழாமல் கொழுநன் அதாவது கணவனை தொழுது வழிபட்டு கணவனையே கடவுளாக கருதி போற்றி வழிபட்டு எழுவாள் எழுந்து குடும்ப கடமைகளை செய்கின்றவள் பெய்யன பெய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தால் வேண்டினால் அல்லது ஆணையிட்டால் கட்டளையிட்டால் மழை மழையானது பெய்யும் அவள் கட்டளை அல்லது வேண்டுதலுக்கு இறங்கி பெய்யும் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு துயில் அழுகின்றவள் பெய் மழை பெய்யும் என்பது பொழிப்புரை அதாவது இயற்கையையே ஆளக்கூடிய பேராற்றல் அவர்களிடத்தில் ஏற்படும் என்பதே அதனுடைய உள்ளார்ந்த பொருள் பெய்யன பெய்யும் மழை என்பதில் தாத்பரியம் இல்லை கணவனை போற்றி வழிபடுபவளுக்கு இறைவனுடைய பேரருள் கிடைக்கும் என்பதுதான் கருத்து பிற தெய்வம் தொழாது தன் தெய்வமாகிய கொழுநனை தொழா நின்று துயிலழுவாள் பெய்யென்று சொல்ல மழை பெய்யும் என்கிறார் பரிமேலழக கடவுளை வணங்குவதற்கு மனம் தெளிந்திருப்பது துயில் எழும் காலத்தில் ஆகலின் தொழுது எழுவாள் என்று சொன்னார் திருவள்ளுவர் அதாவது காலை வேளையில் மனம் இயற்கையாகவே தெளிந்திருக்கிறது எழுந்தவுடன் கணவனை தாயாக தந்தையாக குருவாக எண்ணி எழுகிறாள் தன்னை பாதுகாக்கின்ற எல்லா நலன்களையும் தனக்கு செய்கின்ற கணவனுக்கு தெய்வமும் கற்புடையவளுக்கு ஏவல் செய்யும் என்பதுதான் இதனுடைய கருத்து இதனால் கற்புடையவளுடைய வல்லமை திறமை இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது கற்பு நெறிக்கு பேராற்றல் உண்டு கற்பு நெறி தெய்வத்துக்கு நிகராக பேராற்றல் பெறுவர் என்பதும் இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது சிலர் தொழுது எழுவாள் என்பது எப்படி சரியாகும் இப்போ நம்ம பார்க்குறோம் உபனிஷத்தில் உத்திஷ்டத்தை ஜாக்கிரத எ விழித்துக்கொள் அப்படின்னு வருகிறது விவேகானந்தருடைய இதிலெல்லாம் பார்க்குறோமே எழுமின் விழி மின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் அல்லது குறிசாரும் வரை நில்லாது செல் மின் அப்படின்லாம் சொல்கிறோம் விழித்ததுக்கு பிறகு எழுந்திருக்கிறோமா எழுந்ததற்கு பிறகு விழிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதை நாம் மாற்றி போட்டுக்கணும் எழுந்த பிறகு விழித்த பிறகு நாம் எழுந்து கொள்ளுகிறோம் விழித்த பிறகுதான் எழ முடியும் எழுந்த பிறகு விழித்து என்ற சொல் பொருத்தம் இல்லை ஆனால் இங்கே அவள் துயில் எழுவதற்கு முன்பு மனதால் கணவனை தொழுகிறாள் பிறகு உடலை எழுந்திருக்க செய்கிறாள் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து பலர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் தொழுது எழுவாள் எந்து தொழுவாளா தொழுது எழுவாளா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஆனால் எளிமையாக நாம் புரிந்து அவள் எழுந்திருப்பதற்கு முன்னமேயே கண்மூடி மனதிற்குள்ளே கணவனை வழிபடுகிறாள் பிறகு உடலை எழுப்புகிறாள் என்று வள்ளுவர் சொன்ன வழியிலேயே நாம் பொருள் செய்து கொள்வது பொருத்தமாகவே அமையும் என்பது என்னுடைய கருத்து உறங்குகின்ற நேரத்திலே எந்த நினைவு மனதிலே ஆழமாக இருக்கிறதோ அந்த எண்ணமானது விழிக்கின்ற நேரத்திலே வெளிப்படும் எப்படி இறக்கின்ற போது எதை நினைத்து கொண்டு நாம் இறக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்று சொல்லுகிறதைப் போல உறங்கும் போதும் நாம் எதனை நினைத்து கொண்டு உறங்குகிறோமோ அதனை நினைத்து கொண்டே தான் விழிப்போம் என்பதும் ஒரு உண்மை அனுபவ உண்மை கணவனை நினைத்து கொண்டு வணங்கி தூங்குகிறாள் எழுந்தவுடன் அந்த நினைவே வருகிறது என்றும் இங்கே பொருள் சொல்லியிருக்கிறார்கள் வைகர யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை அவரவர்களுடைய தாய் தந்தையை காலையில் தொழுது எழுக என்று அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது மனதிற்குள் அவர்களை தொழுது கொண்டு பிறகு எழ வேண்டும் ஆகவே தொழுது எழுக என்பது காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஆகவே எழுந்து தொழ வேண்டுமா தொழுது எழ வேண்டுமா என்கின்ற ஒரு ஆராய்ச்சியை இங்கு செய்தாலும் அதை நாம் புரிந்து வேண்டும் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதெழுவாள் பெய்யன மழை